ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின்போது பிரிட்டன் மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஜெர்மன் அரசு லண்டன் நகரில் 300 டன் வெடிகுண்டுகளையும் பதிமூன்றாயிரம் எரிகுண்டுகளையும் வீசினர் ஐம்பத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த குண்டுவீச்சு இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டெக்ஸாஸில் உணவு விடுதி ஒன்றில் இடம்பெற்ற தீ விபத்தில் சிக்கிய ஐம்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டனர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு சிலி நாட்டின் அதிபர் அகஸ்டோ பினாச்சி கொலை முயற்சி ஒன்றிலிருந்து தப்பினார் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது இனி விண்வெளியில் காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆப்கானிஸ்தானின் முதலாவது விண்வெளி வீரர் அப்துல் அஹாத் மொஹமண்ட் சோவியத் ரஷ்யாவின் சோயூஸ் விண்கலத்தில் பூமிக்கு திரும்பினார் இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் விவரம்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 செஞ்சேனையை தோற்றுத்த ரட்சியாளர் ஆயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சர் சி வி ராமன் நோபல் பரிசு பெற்ற இந்திய இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு என் ரங்கா ஆந்திர அரசியல்வாதி இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சமர் முகர்ஜி மேற்கு வங்க இடதுசாரி அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அழவள்ளியப்பா தமிழக கவிஞர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கமலஹாசன் தமிழக நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஸ்ரீனிவாஸ் இந்திய பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நந்திதா இந்திய திரைப்பட நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெங்கட் பிரபு தமிழ் திரைப்பட நடிகர் மற்றும் இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார்த்திக் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனுஷ்கா ஷெட்டி இந்திய நடிகை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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கோ நடேசையர் இந்திய இலங்கை ஊடகவியலாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு என் வசந்த கோகிலம் கர்நாடக பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவராஜ் மேத்தா குஜராத் மாநிலத்தின் ஆறாவது முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு திருமுருக கிருபானந்த வாரியார் இந்திய ஆன்மீக சொற்பொழிவாளர் மாவது ஆண்டு நிமலன் சவுந்தரநாயகம் இலங்கை அரசியல்வாதி இரண்டாயிரமாவதுஆண்டு சி சுப்பிரமணியம் இந்திய அரசியல்வாதி இந்நாளின் சிறப்புகள் அக்டோபர் புரட்சி நாள் ரஷ்யாவில் அதிகாரபூர்வமற்ற நாளாக இது கொண்டாடப்படுகிறது பெலருஸ் மற்றும் கிர்கிஸ்தானில் இந்நாளானதுஅக்டோபர் புரட்சியாகஅதிகாரபூர்வமாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே